السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من الحمد لله نحمده ونستعينه ونستعفره ونعوذ بالله من سرور أنفسنا ومن سيئات عمالنا من يخذي الله فلا مضيلا ومن يضل فلا حذي الله ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمد عبده ورسوله அல்லாஹும சொல்லி அலா முகமதின் வா அலா அலி முகமதின் கமா சொலை அலா இப்ராஹிம் அலி இப்ராஹிம் என்ன ஹமிது மஜித் அல்லாஹம் அலா முகமதின் வா அலா அலி முகமதின் கமா வலா இப்ராஹிம் அலி இப்ராஹிம் ஹமீது மஜித் அகில உலகங்களையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று துதித்தவனாகவும் இந்த உலகத்துக்கு உலகத்தில் நட்செய்தியை குறிப்பாக உலக மக்கள் அனைவருக்கும் அல்லாவை பற்றி அறிமுகப்படுத்திய அனைத்து தூதர்கள் மீதும் குறிப்பாக இறுதி தூதர் முகமது சல்லா அலிஸ்லாம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சகாபாக்கள் மீதும் நம் மீதும் இங்கு குளிமிருக்கக்கூடிய நம் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக இன்றைய நிகழ்வை வந்து தொடங்கிறோம் வளமையாக நம்ம தொடர்படியாக நபிசுல்லா அலைசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற பார்த்துட்டு வரோம் கடைசியா வந்து அந்த வகையுடைய வகைகள் அப்புறம் வந்தோம் அந்த குறைசிகள் குறைசி காபீர்கள் காமிச்ச அந்த ரியாக்சன் அத குறிப்பா பார்க்க போறோம் அப்ப நபி சொல்லா சொல்லம் சீக்கிரட்டான தாவா பண்றாங்க அதன் பிறகு அல்லாவிடம் கட்டளை வருது நீங்க சீக்கிரட்டா பண்ண நீங்க பகிரங்கமாக பண்ணுங்க அப்படின்னு சொன்ன பிறகு நபிசுல்லா அலம் அந்த சஃபா குன்றின் மீல் ஏறி பகிரங்கமாக அழைத்து விடுக்கிறாங்க அதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஓன் அமருட இப்ப இந்த உம்மத்துக்கு முதல் முதல் வந்த கட்டளை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அந்த ஐந்து வசனங்கள் அக்கரம் அல்லதி அல்லமபில் கலம் அல்லமல் இன்சானம் ஆலம் அலம் அந்த ஐந்து வசனங்கள் ஆரம்பமாக வந்தது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்ப இந்த ஐந்து வசனங்கள் இறங்கிய பிறகு ரசுல்லா சொல்லாலுக்கு பல நாட்களாக வகி வரவே இல்லை திடீர் வகி வந்துச்சு வரக்காப்பின்னு சொல்லிட்ட போய் கேட்டாங்க இந்த மாதிரி பாசிட்டிவா சொன்ன பிறகு வகையே வரல அப்படின்னு சொன்ன வகையே வரல அப்படின்னோன்னா நபிசுல்லாலத்துக்கு கடுமையான மன உள்ளானாங்க அப்ப மன மன காரணமாக எந்த அளவு போயிட்டாங்கன்னு சொன்னா சஹி புகாரில் வரக்கூடிய ஒரு அபிமொணி நபிசுல்லாலஸ்வம் குன்றின் மீது ஏறி நின்று தற்கொலை பண்ணிக்கலாமா அப்படிங்கிற எண்ணம் தூண்டுமளவு கூட அவங்களுக்கு கடினமான வேதனையாக இருந்துச்சு வகை வரல அப்படிங்கிறது அவ்வளவு வேதனையாக இருந்தது அப்படின்னு அது ஈஸ்ட்ல பதியப்பட்டிருக்குது அப்ப இதன் பிறகு நபிசல்லாலஸ்துக்கு அடுத்த ஆயத்துக்கள் வர ஆரம்பிக்கணும் எந்த அத்தியாயம் வந்தது அப்படிங்கிறதுல அறிஞர்கள் கருத்து முரண்பாடுறாங்க எந்த எந்த அத்தியாயம் முசமில் சூரத்தில் முசமில் ஆரம்ப வசனங்கள் வந்துச்சா இல்லை சூரத்தில் முத்தசிரில் வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு அறிஞர்களிடையே கருத்து வேறுபாடு இருக்கு அப்ப இரண்டுலையுமே வரக்கூடிய அந்த ஒற்றுமை என்னன்னு பார்த்தா இப்ப நம்ம ஆரம்பத்துலே பார்த்தோம் இந்த உம்மத்துக்கு முதல் முதல் வந்த கட்டளை என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் இக்கிற கற்றுக்கொள்ளுங்கள் படிங்க அப்படிங்கிறது தான் இந்த உம்மத்துக்கு வந்த முதல் கட்டளை இந்த இரண்டு சூரத்தில் முசமிலா இருக்கட்டும் முத்தசிரா இருக்கட்டும் இரண்டுலையுமே வந்த கட்டளை என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா இரண்டுக்குமே உள்ள ஒற்றுமை என்னன்னு பார்த்தா அல்லா வந்து இதுல போட்ட கட்டளை என்னன்னு சொன்னா கும் அதில் எப்படி இக்கிறவோ அதே மாதிரி இதுல வந்து கும் ரெண்டு வசனையுமே பாருங்களேன் முதலாவது வந்து எக்குற அதுக்கப்புறம் சூரத்துள் அல்லாத்தலா சொல்லி காட்டுறான் யா ஐயுல் முசம்மில் குமில்லைல இல்லா கலீலா கும் அப்படிங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துறான் அதே போல அடுத்த வசனம் பாருங்க யா ஐயுகல் முதசிர் அந்த அல்லா பயன்படுத்தலாம் அப்ப இந்த உமத்துக்கு முதலாவது வந்த கட்டளை எக்கிற அதன் பிறகு வந்தது கும் கும் முதல் முதல் நமக்கு வந்த கட்டளை தவிர்த்து தொழுகைக்கு எழுந்து நிற்பீராக அடுத்து கொண்டிருப்பவரே நீர் எழுந்து மக்களுக்கு எச்சரிக்கை செய்வீராக சொல்றான் இங்க இடக்கூடிய அந்த ஹயர் ஆர்கியை பாருங்க அந்த வரிசைய இக்குற கும் கும் படிங்க கற்றுக்கொள்ளுங்க அதன் என்ன பண்ணுங்க அமல்படுத்துங்க அப்புறம் எச்சரிக்கை செய்யுங்க அப்ப என்ன பண்ணணும் கற்றுக்கொள்ளணும் அதன் பிறகு அதன் பிறகாராம் அமல் செய்யணும் அதை எச்சரிக்கை செய்யணும் போர்வை பொறுத்தி கொண்டிருப்பவரே என்ன பண்ணுங்க எந்திரிச்சு நீங்க எச்சரிக்கை செய்யுங்க போர்வை பொறுத்தி கொண்டிருப்பவரை எழுந்து தொழுவுங்க கட்டளை இருக்கிற படிங்க கற்றுக்கொள்ளுங்கள் ஓதுங்கள் இரண்டாவது கட்டளை அமல் செய்யுங்க மூணாவது கட்டளை அதை எத்தி வைங்க அப்படிங்கிறது தான் இந்த உம்மத்துக்கு அல்லாவு தலா முதல் முதல் கொடுத்த கட்டளைகள் அப்ப பொதுவாக வந்து அமல் செய்யறதுல பொது குறிப்பா வந்து இந்த அல்லாவை இடக்கூடிய கட்டளை என்ன கட்டளைன்னு சொன்னா தகஜத்துலுகை குறிப்பிடக்கூடிய கட்டளை இந்த உம்மத்துக்கு ஆரம்ப கால சகாபாக்களுக்கு பார்த்தோம்னு சொன்னா மக்காவுடைய ஆரம்ப கால சகாபாக்களுக்கு தகஜத்துடைய தொழுகை கட்டாயமாக இருந்துச்சு அதே போல அனைத்து நபிமாறுகளுக்கும் தகஜத் ஃபரல் நபி சொல்லா அல்ல சொல்லம் தான் மரணிக்கும் வரை தகஜத் அவங்க அவர்களுக்கும் ஃபரல் கட்டாயமாக்கப்பட்ட தொழுகை நபிமார்களுக்கு அதே போல ஆரம்ப சகாபாக்களுக்கு இது வந்து ஆரம்பத்தில் ஃபரலாக இருந்தது அதன் பிறகுதான் இது சுண்ணத்தாக மாற்றப்பட்டது அப்ப ஏன் அல்ல வந்து இந்த மாதிரி அவர்களை தியாகத்துக்கு உள்ளாக்கணும் அப்படின்னு சொன்னா அவர்கள் தான் பவுண்டேஷன் அவங்க தான் சகாபாக்கள் ஆரம்ப கால சகாபாக்கள் தான் அஸ்திவாரம் தீனுடைய அஸ்திவாரமாக இருந்தாங்க அதனால அவங்களை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணுங்கிறதுக்காக அவர்களை தியாகத்துல அல்ல ஆழ்த்தினான் பொதுவாகவே ஒரு பொருள் வந்து நல்ல குவாலிட்டியா இருக்குதான்னு பாக்குறதுக்கு என்ன பண்ணுவோம் ரொம்ப அடிச்சு பார்ப்போம் ரொம்ப அடிச்சு துவச்சு அதை என்ன பண்ணுவோம் அதோடைய குவாலிட்டியை செக் பண்ணுவோம் அது மாதிரி அல்லாத்தலா இந்த உண்மை உலகம் முழுவதும் அழியும் வரை உலகம் முழுவதத்திற்குமான பவுண்டேஷனே சகாபாக்கள் தான் அப்ப அவர்களுக்கு அது போன கட்டளைகளை பிறப்பித்து அல்லா தலா தகஜத்தை கடமையாக்கி அல்லா தலா அந்த ஸ்ட்ராங்கான பவுண்டேஷனை உருவாக்கணும் அதே தனிமையின் மூலமாக ஈமான் அதிகரிக்கும் நம்ம பொதுவாக தகஜ தொழுது வளமை உள்ளவர்களுக்கு தெரியும் தகஜ தொழுவதன் மூலமாக ஈமான் எந்த அளவு இருக்குது அப்படிங்கிறது தகஜ தொழுகிறவங்களுக்கு தான் தெரியும் தனிமையில யாரும் பார்க்காதப்ப அல்லாவ நினைவு கூர்ந்து அழுது தொழுது துவா செய்து அப்ப ஈமான் அதிகரிக்கும் அதே போல அவர்கள் அல்லாஹ் இக்லாஸ் அதிகரிக்கும் ஏன்னா மற்ற நேரங்கள்ல இருக்கிறத விட முழுவதுமாக நம்ம நம்மளுக்கும் அல்லாவுக்கு மட்டும்தான் தெரியும் அழுவதும் தொழுவறதும் அப்ப இக்கிலாஸ் அதிகரிக்கும் அப்ப இது போன்ற காரணங்களுக்காக அல்லாஹலா அந்த ஆரம்ப கால உம்மத்துக்கு வந்து அல்லாஹலா வந்து இதை கட்ட கட்டாயமாக ஆக்கி வச்சிருந்தான் அந்த அப்ப இந்த தகஜத்து அதே போல தனிமையில் அல்லாவை வழிபடக்கூடியத சகாபாக்களும் நமக்கு முன்னால் இருந்த சலஃபு சாலிகன்களும் இதை வந்து வளமையாக கொண்டிருந்தாங்க இப்னு கைம் ரகமத்துள்ளாலே தன்னுடைய ஆசிரியரான இப்னு தைமியா பத்தி சொல்லிக்காட்டுறாரு அவர் காலை ஃபஜர் முடிச்சுட்டு இப்னு தைமியா ரஹமுத்துள்ளாலே என்ன பண்ணுவார் சொன்னா ஃபஜர் முடிச்சுட்டு குன்றின் மேல் ரொம்ப நேரம் உட்காந்து எழுந்துச்சுட்டு இப்ப அவர்கிட்ட கேட்கப்படும் நீங்க ஏன் டெய்லி போய் ஃபஜர் தொழுதுட்டு அங்க போய் உட்காந்துட்டு வீங்க அப்படின்னு தனி போய் உட்காந்துட்டு எனக்கு இதுதான் பிரேக்ஃபாஸ்ட் இதுதான் எனக்கு காலை உணவு அப்படின்பாரு தனிமையில போய் நான் அல்லாவை திக்க செஞ்சுட்டு வருவேன் நான் இதை எடுக்கலன்னு சொன்னா இந்த உணவை நான் எடுக்கல சொன்னா அன்றைய நாள் என்னால வந்து எனக்கு சோர்வாதான் இருக்கும் அப்ப முன் சென்ற நல்லடியார்கள் பார்த்தோம்னு சொன்னா அவர்கள் வந்து அல்லாவோடு தனிமையில நேரம் செலவிடுவதை ஒரு வழக்கமாக கொண்டிருந்தாங்க அப்ப அல்லா இது போல் தியாகங்கள்ல போட்டு இது மாதிரி வலுவான பவுண்டேஷன் வந்து சகாபாக்கள் மூலமாக வந்து அல்லா தலை ஏற்படுத்தி கொடுத்தான் இப்ப இதுதான் வந்து அல்லா நமக்கு கட்டளை இந்த உம்மத்துக்கு நிக்கிற கும் கும் கற்றுக்கொள்ளுங்கள் படியுங்கள் அதன் பிறகு அமல் செய்யுங்க அதை எத்தி வைங்க அதை கொண்டு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் அப்ப இதுதான் உம்மத்திற்கு அல்லா இட்ட ஆரம்ப கட்டளைகள் இப்ப இதை பார்த்தோம் இதன் பிறகு நபிசுல்லாஸ்லாம் தாவா பண்றாங்க குறைச்சி காபிர்களுக்கு தொடர்ந்து தாவாக்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க பகிரங்கமாகவும் தலைவர்களை கூப்பிட்டு அதே போல மக்காவிற்கு வரக்கூடிய உம்ரா ஹஜுக்கு வரக்கூடியவங்களை அழைத்து அவர்களை வந்து தாவா பண்றாங்க இப்படி அவர்களுடைய பணி தாவா பணி பகிரங்கமாக செய்ய ஆரம்பிக்கிறாங்க இப்ப இதற்கு குறைசி காபிர்கள் அவர்கள்ட்ட வரக்கூடிய ரெஸ்பான்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம் ஒன்னு ஒன்னா பார்ப்போம் குறைச்சி காஃபிர்கள்ட்ட முதலாவது வந்து கேலி பண்ணாங்க ரெண்டு அவமதிப்பு பண்ணாங்க தீங்கிழைத்தார்கள் மூணு குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு தனிநபர் தாக்குதல் ரசூல்லா பத்தி தனிமனித தாக்குதல் நான்கு வந்து தூது வந்து அவதூறு சொல்றது அஞ்சாவது பேரம் பேசுறது ஆறாவது கவர்ச்சி ஆசை வார்த்தைகள் காட்டுறது அது மாதிரி பண்றது ஆறு சவால் விடுறது ஏழாவது அழுத்தம் அவங்களுக்கு வந்து பிரஷர் கொடுக்குறது எட்டு புராமை பொறாமையே வெறுப்பை வந்து வெளிப்படுத்துறது ஒன்பது துன்புறுத்துதல் அதாவது உடல் துன்புறுத்தல் அதன் பிறகு கொலை முயற்சி இப்ப இது போன்று இதுதான் ரசூல்லா சல்லாஸ்லாம் ஏக இறைவனை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னதுக்கு அவர்கள் காட்டிய எதிர்வினை எதிர் அதாவது அவர்கள் அழைத்ததுக்கு இவங்க கொடுத்த ரெஸ்பான்ஸ் கைமாறுன்னு கூட சொல்லலாம் அவர்கள் நல்ல நல்லதை நோக்கி அழைத்ததற்கு அந்த தீயவர்கள் காட்டிய ரெஸ்பான்ஸ் இருக்கலாம் இப்ப ஒண்ணுன்னா பார்ப்போம் வந்து கேடி பண்ணாங்க அல்லா தாலா சொல்லி காட்டுறான் அல்லா தலாத்துடைய குரான்ல அவர்கள் சொன்னதை சொல்லி காட்டுறான் அவர்கள் என்ன பண்ணாங்க ரசுல்லா சுல்லாலஸ்த குறைசுகள் எல்லாம் அல்லாவுக்கு உனக்கு ஒண்ண விட்டா வேற ஆளே கிடைக்கலையா தூதர அனுப்புறதுக்கு அத்தியாயம் நாற்பத்தி ஓரா வசனத்தில் அவர்கள் கருதுகின்றார்கள் இவரை தானே அல்லா தூதராக என்று கூறி அவர்கள் காணும் பொழுது உண்மை கேலி கூறியவர்களாக அவர்கள் கருதுகின்றார்கள் அப்படின்னு சொல்லி காட்டுறான் அத்தியாயம் இருபத்தி ஐந்து நாற்பத்தி ஓரா வசனத்தில் என்னதான் நல்ல ஒரு குடும்பத்தில் இருந்தாலும் அனுசரிப்பு செய்யக்கூடிய குடும்பத்தில் இருந்தாலும் அவர்கள் என்ன பண்றாங்க கேலி பண்றாங்க தவிர வேற ஆள் கிடைக்கலையா அப்படிங்கிறாங்க நபீஸ் நல்ல பணம் உடைய அளவோ நல்ல ஒரு அரசருடைய ஸ்டேட்டஸ் இல்லை அதை வந்து அவர்கள் வந்து ஒரு கேலிக்குரிய ஒரு செயலாக பார்க்கிறாங்க இதேதான் மணீஸ்ரவர்களும் செய்தார்கள் மணீசரவர்கள் போயிட்டு அவர்களுக்கு அனுப்பிய நபி நபிகள் நபிமார்கள் ஒருவர்கிட்ட போய் கேட்கிறாங்க எங்களுக்கு எதிரான நபர்களோடு நாங்க வந்து அல்லாவடை பாதையில போரிடணும் அவர்களுக்கு எதிராக நாங்கள் ஜிகாது செய்ய வேண்டும் நீங்க வந்து எங்களுக்கு ஒரு அரசனை வந்து நீங்க நியமிங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த நபி என்ன பண்ணாரு தாலூத் அப்படிங்கிற நபரை வந்து நியமிக்கிறாங்க அவர் ரொம்ப எளிமையான மனிதர் அரசரோ இல்ல செல்வாக்குடைய மனிதரோ கிடையாது அவர் எளிமையான மனிதர் அவரை வந்து படை தளபதியா அனுப்பி அந்த நபி நியமிக்கிறாரு அந்த பனு சிறவேலர்கள் அந்த நபரை ஏற்றுக்கொள்ளவே இல்லை நபியுடைய ஏற்பாடாக இருந்தாலும் நபியுடைய கட்டளையாக இருந்தாலும் அந்த தாலூத் என்கிற நபரை வந்து அந்த பனு ஏற்றுக்கொள்ளல காரணம் என்னன்னு சொன்னா அவர் எளிமையான மனிதர் அவர் அரசர் கிடையாது அவர் அரச குடும்பத்துல இருந்து வந்தவர் கிடையாதுங்கிற ஒரே காரணத்துக்காக அவரை ஏற்றுக்கொள்ளல இதே செயலைத்தான் இந்த குறைசிகளும் குறைசி காபிர்களும் முஷிரிக்குகளும் இதே செயலை தான் பண்ணா இவரை வந்து நம்ம ஏத்துக்கிறதா இவர் நம்மள்கிட்ட வந்து ஒரு பணக்காரரா இல்லையே ஒரு அரசரா இல்லையே இவரை எப்படி நம்ம நபியா இவருக்கு கீழே வந்து நம்ம கட்டுப்பட்டு இருக்கிறது அப்படின்னு ஏற்றுக்கொள்ளல கிண்டல் பண்ணாங்க கேலி பண்ணாங்க அதே போல நபிசுல்லாஸ்லம் வந்து தாயிஃப் நகருக்கு போனாங்க நம்ம அனைவருக்குமே தெரியும் தாயிஃபுக்கு போனாங்க கல்லால் அடித்தார்கள் இந்த சம்பவம் நமக்கு அனைவருக்குமே தெரியும் அங்க இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்களை போய் நபிசுல்லாஸ்லம் சந்திக்கும் போது அதுல ஒருவன் சொல்றான் உன்னை விட்டா நபியா அனுப்புறதுக்கு வேற ஆளே கிடைக்கலையா அல்லாவுக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க மக்கால தாய்ஃப்ல எத்தனை பேர் இருக்கிறோம் எத்தனை செல்வாக்குடைய நபர்கள் இருக்கிறோம் ஒண்ணு விட்டா அனுப்புறதுக்கு அல்ல கால் கிடைக்கலையா நான் உங்களை பின்பற்றணுமா அப்படின்னு சொல்லி காட்டுறோம் இப்ப இந்த போல கேளிகள் எல்லாம் பண்ணாங்க இரண்டாவதாக அவர்களை அவமதிப்பு நபிசுல்லா அரசுல அவமதிச்சாங்க தீங்களைத்தார்கள் இப்ப நம்ம பாப்போம் வந்து பொதுவா நம்ம முன்னாடியே பார்த்தோம் தாரும் நதுவா அப்படிங்கிற காபத்துள்ளாக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் அவர்கள் குறைச்சி காப்பீர்கள் எல்லாம் ஒன்னா உட்காந்து பேசிக்கிட்டு பஞ்சாயத்து பேசுறது அதே போல கூட்டு அதான் எந்த ஒரு தீர்மானமாக இருந்தாலும் எந்த ஒரு மஷூராவா இருந்தாலும் அங்கதான் உட்காந்து அவங்க பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே பார்த்தோம் அப்ப அந்த இடத்துல வந்து எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அதுல இருக்கக்கூடிய ஒரு ஆஹ் சொல்றான் இந்த இவருடைய தலையில் புழுதிப்பட எப்படிதான் நீங்க அனுமதிக்கிறீங்களோ இவருடைய நெத்தியில் எப்படி புழுதிப்படுறதுக்கு நீங்க அனுமதிக்கிறீங்க அதாவது எப்படி சுஜூது பண்ண இவருக்கு நீங்க பர்மிஷன் கொடுக்குறீங்க இந்த காபத்துள்ளால அவர்கள் பொதுவாகவே அரபுகள் வந்து அந்த கவிதை நேயத்தோடு தான் பேசுவாங்க இப்ப இவருடைய நெற்றியில் புழுதி படுறதுக்கு நீங்க எப்படி அனுமதிக்கிறீங்க அதாவது எப்படி சுஜி சஜிதா பண்றதுக்கு நீங்க அனுமதிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு குறைசி தலைவர்களை பார்த்து கேட்கறான் நானா இருந்தா கண்டிப்பா விடமாட்டேன் நானா இருந்தா கண்டிப்பா சஜிதா பண்ண விடமாட்டேன் நான் நீங்க எப்படி விடுறீங்க அப்படி சொல்லிட்டு கேட்கறான் அடுத்த முறை உடனே நபிசிலாசன் தொழு வராங்க தொழு வரும்போது என்ன பண்றான் அபிஜகல் வந்துட்டு நபிசுலட்சம் சுஜூத்ல இருக்கும்போது அவரை தடுப்பதற்காக போய் அவர் மீது துன்புறுத்துறதுக்காக போறான் அபிஜகன் அப்ப உடனே ஜிபுரு மலக்குமார்களுடைய பல மலக்குமார்களை அல்லாத அனுப்பி அவன் போயிட்டு இருக்கும் போதே பின்னாடி வரா திடீர்னு போறான் திடீர்னு பின்னாடி வரான் பின்னாடி பின்னாடி தள்ளப்படுறான் இப்ப குறைசிகள் பாக்குறாங்க என்னடா இவன் முன்னாடி போறான் பின்னாடி உழுகுறானே அப்படின்னு பாக்குறாங்க அவனுக்கு முன்னாடி எதுவுமே இருக்கிறதா குறைசிகள் பார்க்கல ஆனா இவனுக்கு தெரியுது முன்னாடி வந்து ஒரு குளி இருக்கு குளியில் நெருப்பு பலத்த காற்று சூறாவளி காற்றோட நெருப்பு இருக்கு அப்ப என்ன நீ போய் அடிக்கிறேன்னு போன நபிசிலாவசத்தை தொழுகிறப்ப நான் அடிக்கிறேன்னு போனையே அடிக்காம திரும்ப வண்டியா அப்படின்னு குறைசி காஃபிர்கள் கேட்கும்போது நான் பார்த்தது நீங்களை பார்க்கலையா அவருக்கும் எனக்கும் இடையில ஒரு அகலி இருந்தது பயங்கரமான நெருப்பு இருந்தது அதுல அப்படின்னு சொல்லி காட்டுறோம் இப்ப உடனே வந்து நபிசிலாலசம் தொழுது முடித்த பிறகு சொல்றாங்க அவன் ஒரு அடி அதுக்கு மேல எடுத்து வைத்திருந்தாங்க மலக்குமார்கள் அவனை துண்டாக தலைவர்கள் ஒருவான என்ன பண்றான் நபிசல்ல தொழுதுகிட்டு இருக்கும்போது அவருடைய கழுத்துல துணியை போட்டு இருக்கிறான் நம்ம சிந்திச்சு பார்க்கணும் இந்த நிலைமையில நம்மளை வச்சு பார்க்கணும் காபத்துள்ளா முன்னாடி தொழுகும்போது துணியை போட்டு கழுத்துல உயிர் போற அளவு இருக்கான் உடனே அபுபக்க சித்திகளான்னு ஒடியாந்து அவனை உக்குபாபின் அந்த உக்குபாபின் அபிமுகத் அப்படிங்கிற அந்த தீயவனை அகற்றிட்டு என்னுடைய அதிபதி அல்ல அப்படிங்கிற சொல்ற ஒரே காரணத்துக்காக என்னுடைய ரப்பு அல்லான்னு சொல்ற ஒரே காரணத்துக்காக இவரை வந்து நீங்க கொலை பண்ண பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி அவனை தள்ளி விட்டுட்டு நபிசுவாசத்தை காப்பாத்துறாங்க அபூபக்க சித்திக்கிறதிலாம் அதே போல காபத்துள்ளாவை வந்துட்டு தொழுதுட்டு இருக்கும்போது சகி புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் இது நபிசுல்லா அலிஸ்லம் காபத்துள்ளாவை தொழுதுட்டு இருக்கிறாங்க இதே மாதிரி கூடி பேசி இந்த தீயவர்கள்லாம் கூடி பேசிக்கிட்டு இருக்கும்போது அபிஜகர் என்ன பண்றான் இன்னார் வீட்டில் இந்த இடத்துல ஒட்டகம் அறுத்திருக்காங்க அந்த ஒட்டகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கழிவுகளும் வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய அனைத்து கழிவுகளையும் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி ஒருத்தனுக்கு கட்டளைக்கிட்டு அந்த ஒருத்தன் போய் எடுத்துட்டு வந்து நபிசுல்லா அலிஸ்லம் சுஜூதில் இருக்கும்போது அவ்வளவு கழிவுகளையும் சுஜிதல் இருக்கும்போது நபிசலாசம் மேல வைக்கிறோம் ஆட்டுடைய குடல் இல்ல சகோதரர்களே மாற்றுடைய குடல் இல்ல ஒட்டகத்துடைய கழிவு பல கிலோ கணக்கில் இருக்கும் நபிசுலம் சஜிதால இருக்கும்போது அந்த நாற்றம் பிடித்த அந்த மொத்த கழிவுகளையும் கொண்டு வந்து வைக்கிறோம் நபிசுல்லாவ எந்திரிக்க முடியல அவ்வளவு வெயிட்டு அவங்க எந்திரிக்க முயல்றாங்க சஜிதா எந்திரிக்கவே முடியல ரொம்ப நேர சஜிதால இருக்கிறாங்க ஏதாச்சையா நபிசுல்லாவத்துடைய மகளாகிய செல்ல மகளாகிய பாத்தி வந்து பாக்குறாங்க தன்னுடைய தந்தை படக்கூடிய வேதனையை பார்த்துட்டு வந்து அந்த ஒட்டக கழிவுகளை வந்து அகற்றுறாங்க எவ்வளவு வேதனையா இருக்கும் தன்னுடைய தந்தை தன் கண் முன்னாடியே இது மாதிரி ஒரு அவஸ்தையை பார்க்கக்கூடிய ஒரு மகளுக்கு எவ்வளவு வேதனையாக இருக்கும் இதே நிலைமைதான் இன்றைக்கு பாலஸ்தீனியம் நிலைச்சிட்டு இருக்குது தன்னுடைய கண் முன்னாடியே சொந்த தந்தையை சுட்டுக் கொள்றாங்க பாம் போட்டு கொள்றாங்க தன்னுடைய சொந்த தாயை கொள்றாங்க அந்த பிள்ளைகளுடைய சைக்கா அந்த உளவியல் ஆலோசகர்கள் சொல்றாங்க அந்த பிள்ளைகளுடைய மன வளர்ச்சி ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு குறிப்பாக பலஸ்தீன் பிள்ளைகளுடைய மன வளர்ச்சி இருக்கு மிக மிக இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கு காரணம் என்னன்னு சொன்னா சொந்த தன் தாய் தந்தைகளுடைய மரணத்தை தங்களுடைய கண்களால பார்க்கிறாங்க கஷ்டங்களை வந்து கையிலிருந்து காலிலிருந்து ஊனமாக இருக்கக்கூடிய அந்த நிலைமைகளை பிள்ளைகள் பாக்குறாங்க அவர்களுடைய வளர்ச்சியே தடைபடுது அவர்களுடைய மன ரீதியான உடல் ரீதியான மாற்றங்கள் மிக மோசமான முறையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உளவியல் ஆலோசகர்கள் சொல்றாங்க அப்ப இந்த மாதிரி ஒரு நிலையில பாத்திமாரதியானா வந்து ஒட்டங்க குடலை எடுத்து போட்டு போறாங்க அதே போல நபிசுல்லால வந்துட்டு என்ன பண்றாங்க இந்த நிகழ்வுக்கு பிறகு உடனே ஒட்டகத்தை குடலை எடுத்து போட்ட பிறகே நபிசுல்லாஸ்ல வந்து அல்லாட்ட துவா செய்யறாங்க நபிசுல்லாசுல பொதுவாகவே சபித்து துவா செய்யவே மாட்டாங்க ரொம்ப ரேரு சபிச்சுட்டாங்கன்னா அவன் கதை முடிஞ்சிருச்சு நபிசுல்லா சிலம் ஒருவரை சபித்து துவா செஞ்சிட்டாங்கன்னு சொன்னா அவனுடைய கதை முடிஞ்சிருச்சு கதை குளோஸ் தொழுது முடிச்ச உடனே இந்த சம்பவத்துக்கு பிறகு ஒட்டக குடல்ல அகற்றின பிறகு யாழ்லா இவர்கள் அனைவரையும் நாசமாக்குவாயாக சொல்லிட்டு ஏழு பேருடைய பெயரை சொல்றாங்க ஏழு பேர் பேர் என்னன்னு சொன்னா அபிஜகல் உத்பாபின் ரபியா ஷைபாபின் ரபியா அல் வலீது பின் உத்துபா உமையா பின் ஹலப் உத்துபா பின் அபிமோய் இதுல ஆறு பேர் தான் வரும் இந்த அறிவிப்பாளர் சொல்றாரு ஏழு பேர் சொன்னாங்க இந்த ஏழாவது பேர் எனக்கு மறந்துருச்சு அப்படின்னு சொல்லி இந்த ஹதீசுடைய அறிவிப்பாளர் அப்துல்லா பின் மசூத் ரதியுல்ல அவர்கள் சொல்றாங்க அதே சகாபி அதே ஹதீஸ்ல சொல்றாங்க புகாரி புகாரில வரக்கூடிய ஹதீஸ் இந்த ஏழு பேரும் பத்திரில் கொல்லப்பட்டதை குஃபரிலே கொல்லப்பட்டதை என் கண்ணாலே பார்த்தேன் நானே வெரிஃபை பண்ணங்கிறாங்க ரசூல்லாவுடைய துவா அங்கீகரிக்கப்பட்டதை நானே பார்த்தேன் ஏழு பேரும் குஃபுரிலேயே கொடூரமான முறையில் பத்திர கொல்லப்பட்டதை என் கண்ணால் பார்த்தேன் அப்படின்னா ரசூல்லா இதெல்லாம் எதுக்குமே ரியாக்ட் பண்ண மாட்டாங்க துணியை போட்டு கழுத்தில் போட்டு நசுக்கிறாங்க கொள்ள வராங்க கொட்ட கொடலை போடுறாங்க நபிசுல்லா அல்லஸ்லம் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டாங்க அவங்க உண்டு அவங்க வேலை உண்டு அவங்க உண்டு அவங்க தாவா பணி உண்டு இந்த முட்டாள்களுக்கு இந்த மடையர்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி நேரத்தை வேஸ்ட் ஆக்காம ஆக்கப்பூர்வமான விஷயத்துல செயல்படுவோம்னு சொல்லிட்டு ரசூல்லா சுல்லம் முழுமையான ஆக்கப்பூர்வமான விஷயங்களை ஈடுபட்டாங்க அப்ப இதுக்கு இதுல இருந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினை இருக்கு இப்ப நமக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடியவர்களுக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருக்காம நமக்கு செய்ய வேண்டிய பணிகள் நிறைய இருக்கு அப்ப அந்த பணிகளில் நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் இந்த முட்டாள்களுக்கு இந்த மடையர்களுக்கு நாம் பதிலளிக்காம ஆக்கப்பூர்வமான பணிகளில் ஈடுபடணும் அப்படிங்கிறது இதுல உள்ள மிகப்பெரிய ஒரு படிப்பனை அப்ப கேலி பண்றாங்க இதே போல அவமதிப்பு தீங்கிழைப்பு பண்றாங்க மூன்றாவதாக குற்றச்சாட்டு குறிப்பாக தனிநபர் நபிசுல்லா அல செல்லம் மீது குற்றச்சாட்டு அவர்களுடைய கேரக்டர் மீது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க முதலாவது வச்ச குற்றச்சாட்டு என்ன இவர் ஒரு பைத்தியம் பைத்தியம் சொல்றாங்க அல்லா தலா சொல்லி காட்டுறான் பதினொன்றாவது பதினைந்தாவது அத்தியாயம் ஆறாவசனத்துல நினைவூட்டும் வேதம் அருளப்பட்டதாக கூறுபவரே நிச்சயமாக பைத்தியக்காரர் தான் என்றும் கூறுகின்றனர் ஒரே இறைவன் ஒரே இறைவன் தான் நீங்க வணங்கணும் இந்த கற்களை வணங்கக்கூடாது சிலைகளை வணங்கக்கூடாது கண்டதெல்லாம் வணங்கக்கூடாது பார்க்கிறதெல்லாம் வணங்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கு சொல்ற வார்த்தை என்ன பைத்தியம் சொல்றாங்க எவ்வளவு வேதனையான ஒரு விஷயம் இவர்கள் பைத்தியம் என்று சொல்வது வந்து நபியை கலங்கப்படுத்துவதற்காக இல்லை நபி கொண்டு வந்த செய்தியை கலங்கப்படுத்துவதற்காக நான் சொல்ல அல்லா சொல்றான் அல்லா தல ஆறாவது அத்தியாயம் முப்பத்தி மூன்றாம் வசனத்தில் சொல்லி காட்டுறான் நபியே அவர்கள் உம்மை பொய்யர் என கூறுவது நிச்சயமாக உம்மை கவலையில் ஆழ்த்துகிறது என்பதை நாம் அறிவோம் அவர்கள் உம்மை பொய்யாக்கவில்லை ஆனால் இந்த அநியாயக்காரர்கள் அல்லாவின் வசனங்களை அல்லவா மறுத்துக் கொண்டிருக்கிறார்கள் நபியே அவர்கள் வந்து உன் பொய்யர் சொல்றது பைத்தியக்காரன் சொல்றது உனக்கு கவலையா இருக்குன்னு எனக்கு தெரியுது அது வந்து அந்த அநியாயக்காரர்கள் வந்து உண்மை பொய்யாக்கல அல்லாவுடைய வசனத்தை பொய்யாக்குறதுக்காக சொல்றான் இந்த மடையர்கள் அப்படின்னு அல்லா தலா தன்னுடைய வசனத்தில் ஆறாவது அத்தியாயம் முப்பத்தி மூன்றாவது வசனத்தில் அல்லா தலா சொல்லி காட்டுறான் அப்ப இந்த வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாம் நபிசல்லால சிறுமியில தனிப்பட்ட முறையில் அவை அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு கிடையாது நபியின் மீது வந்து ஏதோ தனிப்பட்ட பகையின் மூலமாகவோ தனிப்பட்ட ஒரு விஷயத்தின் மூலமாகவோ அவர்கள் வந்து குற்றச்சாட்டு வைக்கல அவர்கள் வைப்பதற்கு காரணம் அல்லாவுடைய செய்தியை பொய்யாக்கணும் அல்லாவுடைய செய்தியை பொய்ய பைத்தியம் சொல்லிட்டா அவர் சொல்ற விஷயமும் பொய்ன்னு ஒருத்தர் பைத்தியம்னு சொல்றோம் அப்ப அவர் சொல்ற விஷயத்தை நம்ம சீரியஸா எடுத்துக்கோமா எடுத்துக்க மாட்டோம் அதனால அல்லாவுடைய விஷயத்த பொய்யாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர்கள் வந்து அவர்கள் பொய் பைத்தியக்கார்கள் அடுத்ததாக பொதுவாக வந்து நம்ம முன்னாடியே பார்த்தோம் குறைஷிகள் வந்து கவிதையில வந்து ரொம்ப தேர்ந்தவர்களாக இருப்பாங்க அவர்கள் வந்து கடைவீதி வந்து வெறும் இப்ப இன்னைக்கு இருக்கிற மாதிரி நம்மளுடைய மார்க்கெட் பிளேஸா மட்டும் இல்லை அவங்களோடது அவர்களுடைய கடை வீதியில தான் அவர்களுடைய பேச்சுவார்த்தை நடக்கும் அதே கவிதை அங்க வந்து வந்து நின்று கவிதை பாடுவாங்க அந்த கவிதைக்கு வந்து சிறந்த கவிதைகளை தேர்ந்தெடுத்து காபத்துள்ளால சில காலம் வந்து தொங்கவிடப்படும் இந்த கவிதைகளுடைய பெயர் வந்து முகல்ல அப்படிமா சிறந்த கவிதைகள் கடைவீதில்னு மக்கள் வந்து கவிதையை சொல்லி பல மக்கள் நின்று கேட்டு பல ஒரு சமுதாய கூடமாக இருந்தது ஒரு கல்ச்சரல் சென்டராக இருந்தது அது அப்ப அந்த இடத்துல போய் நபிசுல்லா அலுவலம் வந்து ஒவ்வொரு நிகழ்வின் போதும் இந்த மாதிரி கவிதை சொல்லி மக்கள் எங்கெல்லாம் கூடுறாங்களோ அங்கெல்லாம் போய் நபி சொல்லா அலுவலம் இந்த ஓரிரு கொள்கையை எடுத்து சொல்லுவாங்க அகமது என்கிற நகி நபிமொழி தொகுப்புல ரபியா பின் ஹத்தாத் அப்படிங்கிற ஒரு சஹாபி அறிவிக்கூடிய ஹதீஸ் துல் மஜாஜ் அப்படிங்கிற ஒரு மார்க்கெட் கடை வீதியில நபிசுல்லா அலுவலன் என்ன பண்றாங்க போய் மக்கள் எல்லாம் அழைக்கிறாங்க ஏக இறைவனின் பக்கம் அழைக்கிறாங்க கூடு லாயிலாக இல்லல்லா துஃப்ளி ஹூ கூடு லாயிலாக இல்லல்லா துஃப்ளி ஹூ நீங்க வந்து லாயிலா இல்லல்லா சொல்லுங்க வெற்றி அடைந்திருவீங்க லாயிலாக இல்லா வணக்கத்திற்கு உரிய இறைவன் ஒருவன் தான் சொல்லுங்க நீங்கள் வெற்றியாளர்களாக ஆகிவிடுவீர்கள் அப்படின்னு சொல்லி நபிசுல்லா சொல்லம் வந்து தாவா பண்றாங்க யார்ட்டெல்லாம் போய் சொல்றாங்களோ தனிநபரோ கூட்டமோ யாருட்டெல்லாம் போய் சொல்றாங்களோ பின்னாடியே ஒருத்தர் போறானமா போய் என்ன பண்றான் இவர் பைத்தியம் இவர் சொல்றதை கேட்காதீங்க அப்படின்னு சொல்றானோ அப்ப இவர் ஒரு பொய்யரு இவர் சொல்றதை கேட்காதீங்க இவர் யாருன்னு பார்த்தா ரபியா பின் ஹர்தாத் இவர் வந்து வெளியூர் கரு இவர் அந்த நேரத்துல அந்த கடைவீதிக்கு வந்தவர் இவர் சொல்றாரு அது வந்து அபுஜகல் அபுஜகல் யாருங்க அபிஸ்லாத்துக்கு மிக நெருங்கிய சொந்தக்காரன் மிக நெருங்கிய ரத்தம் பந்தான் உடையவன் அவன் போய் ஒவ்வொரு ஆளா போய் சொல்றான் யார் யாரெல்லாம் போய் பார்த்து நபிசலா சொல்றாங்களோ அவருங்க பின்னாடியெல்லாம் போய் சொல்றான் யோசிச்சு பாருங்க இதே நிலைமைய நமக்கு நடந்தா எவ்வளவு வேதனையா இருக்கும் போய் சொல்றவங்க எல்லாம் பொய்யர் பொய்யர் பொய்யர் சொன்னா எவ்வளவு வேதனையான ஒரு விஷயமாக இருக்கும் அப்ப அந்த நபர் சொல்லிக்காட்டுறாரு ஒவ்வொரு நபர் இடத்துலையும் போய் சொல்லுவாங்க இந்த அபிஜகலானிய கொடியவன் ஒவ்வொரு நபர் இடத்திலையும் சொல்லுவான் அதே போல பைகைக்கில வரக்கூடிய இன்னொரு அறிவிப்புல வருது வலிது பின் முகிரா அதன் முன்னதாக முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா பைகைக்குல வரக்கூடிய அறிவிப்பு இந்த அபிஜகள் வந்து ஒண்ணு வந்து பொய்யர்ன்னு சொல்லுவான் ஒரு அறிவிப்புல வருது இன்னொரு அறிவிப்புல என்ன வருதுன்னு சொன்னா இந்த மனிதர் உங்களுடைய பழைய மார்க்கத்துல இருந்து திருப்பி விட வேண்டாம் நீ மதம் மாறாத பாயிண்ட் நீங்க சொல்றாயல இன்னைக்கு வந்து நீங்க உங்களுடைய தாய் மதத்தை விட்டு திரும்பிடாதீங்க ாய் மதம் எது தாய் மார்கம்ார்க்காய் மார்க நல்லோர்களை வணங்குறாங்க மரங்களை கால்நடைகளை வணங்குறாங்க இதெல்லாம் வணங்காதையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய இறைவனை நீ உன்னுடைய இறைவனை விட்டு உன்னுடைய மதத்தை விட்டு போயிடாதன்னு சொல்லுவாங்களா அதே போல இந்த கொடியவன் அபுஜகள் உங்களுடைய மார்க்கத்தை உங்களுடைய பழைய மார்க்கத்தை விட்டு உங்களுடைய மூதாதையருடைய மார்க்கத்தை விட்டு இவர் திருப்ப பார்க்கிறாரு நீங்க போயிடாதீங்க அப்படின்னு பிரச்சாரம் பண்ணுவா அப்ப இந்த இது போன்ற விஷயங்கள் எவ்வளவு கடுமையான எவ்வளவு மோசமான ஒரு விளைவை தரக்கூடிய விஷயங்கள் எல்லா நபிமாறுகளுக்கும் நடந்துச்சது வரகாபின் நௌஃபல் சொன்னார்ல இந்த இது போன்ற செய்திகள் கொண்டு வந்த யாவரையுமே இவர்கள் வெளியில துரத்தியடிக்காம இல்ல அப்படின்னு சொன்னாங்கல்ல வகி வந்தவனே போய் கேட்டாங்க எல்லாத்தையுமே இதே மாதிரி ரெஸ்பான்ஸ் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி காட்டினார் அவர் அதே மாதிரிதான் எல்லாம் நபிக்கும் நூவல சிலம் தொள்ளாயிரத்தி வருடம் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை பண்ணாங்க முதல் ரசூல் ஆதமல சிலத்துக்கு பிறகு வழிகட்டு இருந்த அந்த மக்களிடையே போய் தாவா செஞ்சாங்க அழைப்பு பணி செஞ்சாங்க ஏக இறைவனின் பக்கம் அழைத்தார்கள் ஓரி கொள்கையின் பக்கம் அழைத்த போது எத்தனை பேர் மிக சொற்பமான நபர்கள் நூறு நபர்கள் கூட இல்லை மிக மிக விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு நபர்கள் தான் ஏற்றுக்கொண்டார்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடம் இரவும் பகலும் அனைத்து நேரமும் தனிமையிலும் அதே பகிரங்கமாகவும் அனைத்து நேரங்கள்லையும் அவர்கள் வந்து அழைப்பு பண்ணி செஞ்சாங்க ஏற்றுக்கொண்டது சொற்ப நபர்கள் எந்த ஒரு பெருமதியும் அவர்கள் இம்மையில பெற கிடையாது எந்த நபிமாரும் இப்ப இன்னைக்கு பொதுவாவே ஒரு செயல் செய்யறோம்னு சொன்னா நமக்கு என்ன பொதுவா வந்து அடையாளம் கிடைக்கிறதுக்காக பண்ணுவாங்க ஒரு செயலை செஞ்சு நமக்கு அடையாளம் நான் வந்து ஊர்ல வந்து பெரிய ஆள் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுவாங்க இல்ல பணம் கிடைக்குதுன்னா ஒரு செயலை பண்ணுவோம் எந்த ஒரு செயலா இருந்தாலுமே இல்லைன்னு சொன்னா இப்ப நம்ம ஒரு வேலை செய்யறோம் நமக்கு ஒரு பாராட்டு கிடைக்குது இப்ப நம்ம ஆபீஸ்ல வேலை செய்யறோம் மேனேஜர் கூப்பிட்டு இவருக்கு வந்து ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்குறாரு இல்ல பதவியை உயர்த்திறார் இது நடக்கும் ஏதாவது நபிமாருக்கு இது நடந்திருக்குதா கடைசி வரைக்கும் மரணிக்கும் வரை கஷ்டத்திலே தான் இருந்தாங்க அனைத்து நபிமார்களும் நபிசுல்லாலும் இதே நிலைமை தான் மிக மோசமான நிலையில் நடத்தப்பட்டார்கள் அனைத்து நபிமார்களுமே அப்ப இது போன்று ரொம்ப கஷ்டப்பட்டு தனிநபர் தாக்குதலுக்கு உள்ளானாங்க எல்லா நபிமார்களுமே தனிநபர் தாக்குதலுக்கு உள்ளானாங்க மூசாலசனம் உள்ளானாம இருந்தாங்களா அல்லா குரான்லே சொல்லி காட்டுறான் ஈசா லட்சணம் உள்ளாகாம இருந்தாங்களா நூகலட்சணம் உள்ளாகமா இருந்தாங்களா அனைவருடைய வரலாற்றையுமே அல்லா குரான்ல சொல்லி காட்டுறான் அப்ப அனைவரையுமே கேலிக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் அதே அனைவருமே அவர்களை வந்து தனிநபர் தாக்குதலும் உள்ளானார்கள் இப்ப நான்காவதாக இப்ப இந்த இது போன்ற விஷயங்கள் வந்து இந்த கேலிக்கு உள்ளாக்குறது அதே இந்த தனிநபர் தாக்குதலா இருக்கட்டும் அனைத்து விஷயங்களுமே அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இப்ப யார் அத்தாரிட்டி இருக்கோ அவர்களும் பண்ணாங்க அடிமட்ட மக்களுமே பண்ணாங்க தனிநபர் தாக்குதலாக இருக்கட்டும் அனைத்து விஷயமே அப்ப இந்த வலியது பின் உத்துபா அப்படிங்கிறவங்க என்ன பண்றான்னு சொன்னா பைஹக்கி மற்றும் ஹாக்கி போன்ற நபிமணி தொகுப்புல வரக்கூடியது ஹஜ்ஜ் நெருங்கக்கூடிய நேரத்தில் இவர்களுக்கு வந்துட்டு பயம் வந்துருச்சு கோபால் இவர் கடவு வந்து சொல்றாரு தனித்தனியா வீடு வீடா போய் சொல்றாரு லாயிலா இல்லை சொல்லுங்க வெற்றி அடைஞ்சிருவீங்கன்னு ஒவ்வொரு வீடு வீடா சொல்றாரு தனிதப்பட்ட போய் சொல்றாரு பகிரங்கமா சொல்றாரு பகல்ல சொல்றாரு இரவுல சொல்றாரு இவரை இவரை வந்து கண்டிப்பா ஹஜ்ஜு வரும்போது ஹஜ்ஜுக்கு வந்து பல மக்கள் வந்து வருவாங்க இந்த பல மக்கள்கிட்டையும் இவர் போய் வந்துட்டு சொல்லுவாரு அப்ப இதை தடுக்கிறதுக்கு நம்ம முன்னேற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மடையர்கள் இந்த மூடர்கள் எல்லாமே ஒரு இடத்துல உட்காந்து ஆலோசனை பண்றாங்க அப்ப வலிதவின் முகீரா அப்படிங்கிறவன் இவன் தான் ரொம்ப முக்கியமா முக்கியமான தலைவர்கள் ஒருத்தன் இவன் என்ன பண்றான் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்லிட்டு இருக்கிறோம் ஒருத்தர் பொய்யருங்கிறீங்க ஒருத்தர் சூனியக்காரங்கிறீங்க ஒருத்தர் பைத்தியங்கிறீங்க ஒருத்தர் இவருக்கு வந்து யாரோ சூனியம் வச்சுட்டாங்க அப்படிங்கிறீங்க அப்ப நம்ம எல்லாருமே ஒரே கருத்துக்கு வருவோம் அப்பதான் நம்புவாங்க ஹஜ் நேரத்துல வந்து சொல்லும்போது அவர் செய்தியை சொல்லும்போது பின்னாடி இப்ப சொல்றேன் இல்ல இவங்கதான் அப்ப நம்ம எல்லாமே ஒரே கருத்தை சொல்லுவோம் அப்பதான் நம்புவாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொன்னா என்னடா இவங்களே இவங்களுக்குள்ள வந்து மாறுபட்டுக்கிறாங்க அப்ப ஏதோ விஷயம் இருக்குன்னு ஆய்வு செய்வாங்க ஆய்வு செஞ்சு ஓர் இறைவன் பக்கம் போயிருவாங்க அப்ப நம்ம ஒரே கருத்துக்கு வருவோம் அப்படின்னு சொல்லி உட்காந்து ஆலோசனை பண்றாங்க அப்ப இந்த வலிது பின் வந்து என்ன பண்றான்னு சொன்னா உங்களுடைய ஆலோசனை சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறான் உடனே அங்க குளிமி இருக்கிறவங்க எல்லாமே சொல்றாங்க நீங்களே சொல்லுங்க நீங்க தானே இந்த ஆலோசனை கூட்டம் போட்டீங்க நீங்களே சொல்லுங்க பிறகு இல்ல இல்ல உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நான் வந்து அந்த கருத்து சரியான்னு சொல்றேன் அப்படின்னு சொல்றான் அப்ப உடனே ஒரு நபர் சொல்றாரு குறி சொல்லுவார்னு சொல்லுவோம் இவர் வந்து ஒரு குறி சொல்லக்கூடிய நபர் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம அப்படின்னு சொன்ன பிறகு வலிது சொல்றான் நான் எத்தனையோ குறி சொல்ற பாத்திருக்கிறேன் எத்தனையோ நாடுகள் சென்று எத்தனையோ குறி சொல்லக்கூடிய நபர்களை பார்த்திருக்கிறேன் ஆனா வந்து இவர் குறி சொல்றவருக்கு இவருக்கு வித்தியாசம் இருக்குது அவர்கள் வந்து எந்த நேரமும் முணு இருப்பாங்க ஜின்களோடு பேசுவாங்க முணு வித்தியாசமான செயல்கள் செய்வாங்க இது அவர்கிட்ட இல்ல இதை வந்து ஹஜ்ஜு வரக்கூடிய நபர்களுக்கு சொன்னா அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதனால குறி சொல்றோன்னு சொன்னா வேலைக்கு ஆகாது மேட்டர் ஆகாது அதனால குறி சொல்றோம்னு சொல்ல வேணாம் சொன்ன பாருங்க இன்னொருத்தன் சொல்றான் பைத்தியம்னு சொல்லுவோம் அப்படிங்கிறான் உடனே வலிதிபின் முகிரா சொல்றான் இல்ல இல்ல பைத்தியம் எல்லாம் சொன்னாலும் ஆகாது இவருடைய நடத்தை பைத்தியம் மாதிரிலாம் இல்ல பைத்தியத்துட நடத்த மாதிரியா இருக்குது எவ்வளவு அழகான வார்த்தையை சொல்றாரு எவ்வளவு அழகான குரானை சொல்றாரு பைத்தியம் சொன்னா மக்கள் நம்ப மாட்டாங்க அப்ப பைத்தியம் சொல்லக்கூடாது அப்படிங்கிறான் அடுத்ததாக கவிஞர்ன்னு சொல்லுவோம் இவர் வந்து குரானை வந்து ஒரு கவிதையா எழுதுறாப்பல அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்றான் இன்னொருத்தன் அதுக்கு திரும்ப வலிது பின் முகீரா சொல்றான் கவிதை நான் எத்தனையோ கவிதை நமக்கு தெரியும் அரபுகள் கவிதையில தான் கற்று தேர்ந்தவர்கள் அதுவும் வலிது பின் முகீரா ரொம்ப கற்று தேர்ந்தவன் அவன் சொல்றான் கவிதையில மக்களாலேயே எனக்கு நிகரானவர் யாருமே கிடையாது நானே சொல்றேன் குரான் கவி கவிதை சொன்னா எவனுமே நம்ப மாட்டான் குரான் வந்து அற்புதமான செய்தியை சுமந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் கவிதைன்னு சொன்னா ஒருத்தனை நம்ப மாட்டான் அதனால வந்து கவிதைன்னு சொன்னா எடுபடாது கவிதைன்னு சொல்லக்கூடாது அப்ப சூனியக்காரரு நம்ம வந்து சூனியக்காரன் சொல்லுவோம் சூனியக்காரர் அப்படின்னு சொல்லணும்னா அதுக்கும் வலிது பின் முகீரா சொல்றான் சூனியக்காரன் நம்ம எத்தனையோ சூனியக்காரரை பார்த்திருக்கிறோம் அவங்க இந்த கைத்துல முடிச்சு போட்டுக்கிட்டு முடிச்சு அவுத்துக்கிட்டு இந்த மாதிரி இருப்பாங்க இவர் அப்படி கிடையாது இவருடைய சொல்ல சூனியக்காருடைய சொல்லுன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொன்ன பிறகு என்னதான் சொல்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சு யோசிச்சு எல்லாரும் யோசிச்சு ஒரு முடிவுக்கு வர முடியாத ஒரு நிலைமைக்கு வந்து எல்லாருமே யோசிச்சு கடைசியில் சொல்றாங்க வலியுதே சொல்றான் வலிது பின் உகிரா சொல்றான் அவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய செய்தியில் அற்புதம் இருக்கு அவருடைய செய்தி என்ன மாதிரி இருக்குன்னு சொன்னா கவிதை நேயத்துல சொல்றான் கொத்து கொத்தா இருக்கக்கூடிய ஈச்சம் பழம் ஈச்சம்பளத்துல எப்படி கொத்து கொத்தா பார்த்தா எவ்வளவு கண்குளிர்ச்சியா இருக்கும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அவருடைய செய்தி அதாவது குரானை கேட்கும்போது அவ்வளவு ஒரு மனசுக்கு ஆறுதலா இருக்குது அந்த செய்தி அப்படின்னு சொல்றான் அதே போல நீங்க எந்த விஷயம் சொன்னாலும் இப்ப நீங்க மேல சொன்ன எந்த காரணத்தை சொன்னாலும் மக்கள் நம்ப மாட்டாங்க நீங்க இதெல்லாம் சொன்னா வேலை கேட்காது அப்ப என்னதான் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க எதை சொன்னா மக்கள் நம்புவாங்களோ என்னன்னா அதாவது ஏதாவது சொன்னாலும் நம்ப மாட்டாங்க ஏதாவது நெருக்கமான ஒரு விஷயத்த சொல்லணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து சூனியக்காரனே சொல்லுவோம் என்ன சூனியக்காரனா தாய் தந்தையை பிரிக்கக்கூடிய சூனியக்காரரு தன்னுடைய கோத்தரத்தை விட்டு பிரிக்கக்கூடிய சூனியக்காரரு ஒரு நபரை தாயிட்டம் இருந்தோம் தந்தையிடம் இருந்தோம் தன்னுடைய கோத்தரத்துல இருந்தும் பழைய வழிபாட்டுல இருந்தும் சூனியை செஞ்சு பிரிக்கிறாரு இன்னைக்கு அதான நடக்குது கொடுத்தர் வராரு தாயிட்ட தந்தையுடமும் வந்து என்ன பண்றாரு ஒரு இறைவனை நான் ஏத்துக்கிட்டேங்கிறாங்க அவங்க இல்ல கூடாது நீ பழைய கல்லையும் உள்ளையும் பார்க்கக்கூடிய வணங்குன்னு சொல்லும் போது அவர் என்ன சொல்றாரு வணங்க மாட்டேன் நீ கூப்பிட்றதுக்கு வர மாட்டேன்னு சொல்றாங்கல்ல அப்ப பகை வருது இல்ல அப்ப பிரிக்கிறார் இந்த மாதிரி பிரிக்கிறார் இவர் இதுதான் அவர் செய்யக்கூடிய சூனியம் அப்படின்னு சொல்லுவோம் நம்பிடுவாங்க அதுதானே நடக்குது மக்களை நம்ம எக்ஸாம்பிளுக்கு காமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொன்னா மக்கள் நம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த வந்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க அப்ப இதை ஒரு முடிவுக்கு வந்து இதவே செய்யலான்னு சொல்லிட்டு இதையும் செய்யிறாங்க இந்த முடிவுக்கு வந்த உடனே அல்லா தல ஆயத்திறக்கிறான் சூரா முத்தசிரில் பதினெட்டாவது அத்தியாயத்துல இருந்து அல்லா ஆயத்திறக்கிறான் எழுபத்தி நாலாவது அத்தியாயத்தில் பதினெட்டாவது வசனங்கள் முதல் அல்லா வரிசையா சொல்றான் நிச்சயமாக அவர் குரானுக்கு எதிராக யாரு அவன் வலிதுபின் முகிரா அவன் நான் சுற்றி நிச்சயமாக அவன் குரானுக்கு எதிராக சிந்தித்து ஒரு திட்டத்தை ஏற்படுத்திக் கொண்டான் அவன் அழிவானாக எப்படி அவன் ஏற்படுத்தி கொண்டான் பின்னரும் அவன் அழிவானாக எப்படி அவன் ஏற்படுத்திக் கொண்டான் பிறகும் குரானின் வசனங்களை அவன் நோட்டமிட்டான் பின்னர் அது பற்றி குறை கூற இயலாதவனாக கடுகெடுத்தான் குறை கூறம் உள்ள குரானை என்ன சூனியன் சொல்லலாமா பொய்யின்னு சொல்லலாமா கவிதன் சொல்லலாமா குறியின் சொல்லலாமா எதுன்னு சொல்ல முடியாதுன்னா அவன் கடுகெடுக்கிறான் என்னானே சொல்ல முடியலன்னு கடுகெடுக்கிறான் இன்னும் முகம் சுளித்தான் அல்லாத்தால சொல்லி காட்டுறாங்க கடுகெடுத்தான் பின்னர் அது பற்றி குறை கூற இயலாதவனாக கடுகெடுத்தான் இன்னும் முகம் சுழித்தான் பின்னர் சத்தியத்தை ஏற்காமல் புறமுதகு காட்டினான் இன்னும் பெருமை கொண்டான் அப்பால் அவன் கூறினான் இது பிறரிடமிருந்து கற்று பேசப்படும் சூனியமே அன்றி வேறில்லை அப்படின்னு உடனே அல்ல ஆயத்திறக்கிறான் பதினெட்டாவது வசனம் முதல் இருபத்தி நான்காவசனம் முறை படிச்சு பார்த்தோம் சொன்னா இந்த நிகழ்வை அப்படியே அல்லா தலான் அந்த இடத்துல நான் விசுவாசம் இல்லவே இல்லை அபிசராஸ்துக்கு அல்லா வகையாயிரம் கொடுக்குறான் சூனியன் சொல்லுவோமா பொய்யின்னு சொல்லுவோமா எது சொன்னாலும் இதை சொல்ல முடியலையே குரான் இப்படி இருக்கே கடுகடுக்கிறான் முக சுழிக்கிறான் கடைசியில் என்ன பண்றான் குரானை நிராகரிக்கும் பொருட்டு இதவர்களிட இருந்து சூனியம் நம்ம சொல்லுவோம் ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய மக்கள்கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லா சொல்றான் இவனை சக்கர் அப்படி சகர் அப்படிங்கிற நரகத்துல வந்து நுழைவிப்பேன் நுழைவிக்க செய்வேன் அப்படின்னு அல்லா தலா சொல்றான் இந்த நபர் இந்த முகீரா அப்படிங்கிற நபரா இருக்கட்டும் வலிது பின் முகீராவா இருக்கட்டும் அதை சுற்றி இருக்கிற நபர்கள் சகர் அப்படிங்கிற நரகத்தில் இருப்பாங்க அப்படின்னு அல்லா தலா வாக்குறுதி கொடுக்குறோம் அப்ப இது போன்ற செய்தியை வந்து எவ்வளவு மோசமான ஒரு பிளான் பண்றாங்க நான்காவதாக அவர்கள் வந்து தூது செய்தியின் மீது அவதூறு தனிநபர் தாக்குதல் பண்ணாங்க அப்புறம் செய்தி கொண்டு வந்த செய்தியின் மீது அவதூறு சொல்றாங்க நதுலுபின் நதுலுபின் ஹாரிஸ் அப்படிங்கிற ஒரு நபரு இவர் வந்து பாரசீகத்தில் இருக்கிறார் இந்த நபர் இந்த நபர் வந்து நல்ல கதை சொல்லக்கூடிய ஒரு நபர் நல்ல முன்னோர்களுடைய கட்டுக்கதைகள் முன்னோர்களுடைய புராண கதைகளை சொல்லக்கூடிய நபர் இந்த நபர்கிட்ட தான் போய் இந்த நபர்கிட்ட போய் நான் போய் கேட்டுட்டு யாரு இந்த குறைசி காஃபீர்கள் எல்லாம் போயிட்டு ஒரு நபரை போய் கேட்டுட்டு வந்துட்டு நானும் இதே மாதிரி கதைகளை சொல்றேன் அல்லாத்துல என்னங்க பண்ணா மூசாலுடைய வரலாறு இப்ராஹிம் லெஸ்துடைய வரலாறு நூலெஸ்துடைய வரலாறு லூத்துல வரலாறுன்னு சொல்லிட்டு முன் சென்ற நபிமார்களுடைய வரலாறு எல்லாம் சொன்னான் மக்காவுடைய மக்களுக்கு அவர்களுக்கு நடந்த கேடுகளை எடுத்துரைத்து அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து வரலாறுகளை சொல்றான் உடனே இவங்க என்ன பண்றாங்க இதே மாதிரி நானும் புராணம் சொல்லக்கூடிய நதுர்பின் ஹாரிஸ் அப்படிங்கிற பாரசிகத்துல பெருசியால இருக்கக்கூடிய அந்த நபரை போய் பார்த்துட்டு கதையெல்லாம் கேட்டுட்டு வந்து நானும் சொல்றேன் தூதி நானும் இதே மாதிரி அவதூரா சொல்றேன் நான் இது மாதிரி எனக்கும் வருதுன்னு சொல்றேன் வகை வருதுன்னு அப்படின்னு பிளான் போடுறாங்க இவங்களை பத்தி அல்லா தலா இருபத்தி அத்தியாயம் ஐந்தாவது வசனத்தை சொல்லிக்காட்டுறான் இன்னும் அவர்கள் கூறுகிறார்கள் யாரு குறைசி காஃபிர்கள் இன்னும் அவை முன்னோர்களின் கட்டுக்கதைகளே அவற்றை இவரே எழுதி கொண்டிருக்கிறார் ஆகவே அவை அவர் முன்னே காலையிலும் மாலையிலும் ஓதி காண்பிக்கப்படுகின்றன என்ன சொல்றாங்க இதெல்லாம் முன்னோருடைய கட்டுக்கத இதை வந்து காலையிலும் மாலையிலும் வந்து இவங்களுக்கு வந்து ஓதிக்காமக்கப்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க யார் சொல்றா குறைசிகள் காஃபிர்கள் சொல்வதாக அல்லா இருபத்தி ஐந்தாவது வசனம் ஐந்தாவது இருபத்தி ஐந்தாவது அத்தியாயம் ஐந்தாவது வசனத்துல அல்லா தலா சொல்லி காட்டணும் அப்ப தனிநபர் தாக்குதல் பண்றாங்க அடுத்தது என்ன பண்றாங்க தூது செய்தி மேல இதெல்லாம் கட்டுக்கதை இதெல்லாம் முன்னோர்களுடைய கதை அப்படின்னு சொல்லி இந்த நபிமார்களுடைய சரிதைகள் நபிமார்களுடைய வரலாறுகள் எல்லாம் கதையன்னு பாவிச்சு அது போல நானும் போய் படிச்சுட்டு வரேன்னு வீம்புக்கு பண்றாங்க அடுத்தது என்ன பண்றாங்கன்னு சொன்னா பேரம் பேசுகிறாங்க இதெல்லாம் வேலைக்காகல என்ன பண்ணாலும் ஒரு வேலைக்காக மாட்டேங்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பேரம் பேசுகிறாங்க வந்து கும்பலா வந்துட்டு என்ன பண்றாங்க அபிசுவாசன் வந்துட்டு ஒரு வருடம் குள்ளியா ஐவன் காஃபிடம் அதோடைய எடுத்து படிச்சு பாருங்க ஒரு வருடம் நீங்க என்ன பண்ணுங்க அல்லாவே வணங்குங்க நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரே ஒரு நாள் இந்த லாத்து மசா உனா லாத்து உசா மனாத்து இது போன்ற சிலைகள்லாம் நம்ம வணங்குவோம் ஒரு வருடம் அல்ல ஒரு வருடம் சிலை முடியாதுட்டாங்க சரி ஒரு வருடம் அல்ல ஒரு மாதம் சிலை ஒரு டீலுக்கு வருவோம் அப்படிங்கிறாங்க முடியாதுட்டாங்க ரசூல்லா சரி ஒரு வருடம் அல்ல ஒரே ஒரு வாரம் அல்ல சிலைகள் முடியாது ஒரு வருடம் அல்ல ஒரே ஒரு நாள் அல்ல ஒரே ஒரு ஒரே ஒரு நாள் சிலைகளை வணங்குவோம் வாங்க வருடத்துல எல்லா நாளும் அல்லா வணங்குவோம் எல்லாரும் சேர்ந்து வணங்குவோம் ஒரே ஒரு நாள் வாங்க சிலையை வணங்குவோம் அப்படின்னு கூப்பிடுறாங்க முடியாதுட்டாங்க திரும்ப நபிசராசிட்ட வந்து இன்னொரு டீலுக்கு வராங்க வருடத்துல வந்துட்டு ஒரு வருடம் ஃபுல்லா அல்லா வணங்குவோம் ஒரே ஒரு முறை ஒரு நாள் கூட வணக்கம் ஒரே ஒரு முறை முடியாது சரி காலை ஃபுல்லாட்டு அல்லா வணங்குவோம் நீங்க இப்ப ஒரே ஒரு முறை வணங்குங்க நாங்க அல்லா வணங்கிடுறோம் முடியாதுன்றாங்க ரசூல்லா சில காலை ஃபுல்லா அல்லா வணங்குவோம் நீ வணங்க கூட என் சிலைமையில தலையில வந்து கையை வைக்க போதும் அப்படின்னாங்க இன்னைக்கு நம்ம வந்து இதுதான் ஹிக்குமத்து ஓகே வராங்க நிறைய பேர் ஹிதாயத்து கிடைக்க போகுது அப்படின்னா இன்னைக்கு தாவா செய்யக்கூடியவங்க இன்னைக்கு இருந்துதான் என்ன பண்ணியிருப்பாங்க சரி உள்ள நம்ம சும்மா போய் தலையில கையை வைப்போம் சிலையில தானே கையை வைக்க சொல்றேன் பாக்குறமா இல்லையா நம்ம இன்னைக்கு நம்ம பாக்குறோம் என்ன பாக்குறோம் நிவாரணங்கள்ல போய் அந்த சிலைகளை எடுத்து அவங்க போய் நம்ம வந்து நல்லிணக்கத்துக்காக உள்ள பூந்து அதெல்லாம் கழுவி பூசி திரும்ப சிறுக்க வைக்கிறதுக்கு போய் வச்சுட்டு வரான் அந்த இடத்துல நல்லிணக்கம் பண்றாங்களாம மலையில மலை மலை வெள்ளத்தின் போது நிவாரணத்துல போய் நான் நான் போய் என்ன பண்றேன் எல்லாம் பூசி வீசி சேதம் அடைஞ்சிருக்காங்க கிளீன் பண்ணி இருக்கிற இடத்துல வச்சு நீங்க வணங்குங்க ஒரே ஒரு முறை கை வச்சா வரையினாங்க வசன திறக்கிறான் ஐயல் காஃபிரும் காஃபிரே காஃபிட்டு சொல்லுங்க நீ வணங்கிறத நான் வணங்க போறது கிடையாது நான் வணங்குறவனை நீ வணங்க போறது கிடையாது நீ வணங்குபவர்களை நான் வணங்குவோன்னு அல்ல அப்படின்னு அல்லாத்தலா கடுமையான கட்டளை இறக்கி ஓ மார்க்க உனக்கு ஏ மார்க் எனக்கு அப்ப இதன்னைக்கு பல நபருக்கு என்ன சொல்னா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அந்த மார்க்கும் சரிதான் லக்கும் தீனுக்கும் வழியதீன் அவர்களுடைய மார்க்கு அவங்களுக்கு நம்ம தவறுனு சொல்லக்கூடாது நம்மளுடைய மார்க் நமக்கு அல்லாவே சொல்லிட்டா பாருங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா இந்த பின்னணி எடுத்து பார்த்தாதான் தெரியும் உன்னோட எடுத்துட்டு நீ ஓடி போயிரு என்னோட அல்லா எனக்கு உண்மையானதை நான் பின்பற்றுறேங்கிறத இதோடைய தஃசீர் பின்னணி இதுதான் அப்ப அதுவும் சரிதான் லக்கும் தீழுக்கும் அர்த்தம் வந்து அதுவும் சரிதான் இதுவும் சரிதான் உன்னோடதான் நீ பின்பற்று என்னோட பின்பற்றுறதுன்னு அர்த்தம் கிடையாது அப்ப அல்லாவை மட்டும் வணங்கிறதுல எவ்வளவு உறுதியா இருந்தாங்க அப்ப இவங்க பேரத்துக்கு வராங்க பேரமுக்கு வந்து எதுவும் வேலைக்கு ஆகல நபிசுலா அடுத்து என்ன பண்ற ஆறாவதாக வார்த்தைகள் ஆசை காட்டுறது நபிசாஸ்டம் வந்து இப்பாக்குல இப்பாஸ் சதியான்னு அறியக்கூடிய சம்பவமாக இருக்குது குறைசிகள் இருக்கக்கூடிய சபைக்கு வந்து நபிசுல்ல அழைத்து விடுறாங்க ஒரு நபர் அனுப்பி குறைசுகள் இருக்கக்கூடிய சபைக்கு வந்து நபிசுவாஸ்த அழைச்சிட்டு வாங்க நாங்க அவர்களுக்குள்ள ஒரு உடன்பாடுக்கு வர போறோம் ஒரு உடன்படிக்கைக்கு வர போறோம் ஒரு சமாதானத்துக்கு வர போறோம் அப்படின்னு சொன்ன உடனே ரபசுல்லாவுக்கு ஒரே சந்தோஷம் நம்ம மக்கள் எல்லாம் இஸ்லாத்துக்கு வர போறாங்களே ரொம்ப ஆர்வமா ஓடுறாங்க நபிசுல்லாசு ஆஹா நம்ம மக்கள் எல்லாம் உடன்பாடுக்கு வரைங்கிறாங்களே களிமா சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வமா ஓடி போய் அங்க போய் பார்த்தா உத்துபா என்ன பண்றான் நபிசுல்லா அரசு சொல்றான் உத்துபா அப்படிங்கிற ஒரு கொடியவன் நபிசுல்லா அரசு பாருங்க இப்படியே நமக்குள்ள சண்டையாவே போகுது நம்ம இந்த இடத்துல ஒரு நல்லிணக்கத்துக்கு வந்துடுவோம் நமக்குள்ள ஒரு டீல் பேசி நம்ம வந்து ஒரு சமாதானத்துக்கு வந்துருவோம் அப்படின்னு நபிசிலாஸ் ஒரே சந்தோஷம் ஒண்ணு இவங்க இதாயத்துக்கு போறாங்க அப்படிங்கிற சந்தோஷம் இல்ல நம்மளுடைய பணியை இவங்க தடுக்க மாட்டாங்கன்னு நம்ம வந்து வீரியமா செயல் பண்ணலாம் உள்ள சந்தோஷம் உடனே நபிசுலா இவங்க சொல்றாங்க உனக்கு வந்து இந்த தூது செய்தியை உனக்கு என்ன நோக்கம் இதன் மூலமா நீ உனக்கு காசு வேணுமா எங்களுடைய எல்லா காசையும் நாங்கள் எடுத்து பகிர்ந்து போட்டு இந்த சிட்டிலேயே மக்கா சிட்டிலேயே நகரத்திலேயே உன்னை விட யாருமே உயர்ந்த அளவு இல்லைங்கிற அளவு உன்னை பணக்காரன் ஆக்கிடோம் அப்படிங்கிறாங்க நபிசுல அரசு வந்து நான் அதுக்காக அனுப்பப்படலை எனக்கு தேவையில்லை அப்படின்ட்டாங்க அடுத்து பெண்களுக்காக தான் இப்படி சொல்றியா நீ பொதுவாகவே வந்து சன்னியாசன் போறவங்க என்ன பண்றாங்க பெண்களை சூழ்ந்துக்கிட்டு பெண்களுக்காக பண்றாங்கன்னா இல்லையா அப்ப பெண்களுக்காக கொள்கையை நீ சொல்றியா பண்றதா இருந்தா வம்சத்திலிருந்து பெண்கள் எங்களிடமே இருக்கக்கூடிய பத்து சிறந்த பெண்களை உனக்கு திருமணம் முடிச்சு வைக்கிறோம் நீ வந்து கட்டிக்கொள்ளும் கட்டிக்கோ அப்படிங்கிறான் அதுக்காக அனுப்பப்படல அப்பிசிலா சொல்றாங்க அடுத்ததாக உனக்கு யாரா சூன்யம் வச்சுட்டாங்களா சொல்லு உனக்கு அப்படி இருந்தா எங்களுடைய சொத்து எல்லாத்தையும் அழிஞ்ச பிறகும் எல்லா சொத்து அழிஞ்சாலும் பரவாயில்ல உனக்கு வச்ச சூனியத்தை நான் சரி பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்றாங்க மொத்த சொத்தியும் நாங்க அழிச்சடுறோம் மொத்த சொத்தியுமே அழிச்சாலும் கூட உனக்கு சூனியத்தை சரி பண்ண முடியும்னா உனக்கு வைக்கப்பட்ட சூனியத்தை நாங்க எடுத்துடுறோம் உனக்கு ஓகேவான்னு சொல்லு அப்படிங்கிறாங்க நபிசலாவசன் வந்து அதுக்காக அனுப்பப்படல அப்படிங்கிறாங்க அப்ப இவங்களுடைய இதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது நீ சொல்லக்கூடிய இந்த விஷயமெல்லாம் எனக்கு தேவை கிடையாது அல்லா எனக்கு கட்டளையிடுறான் நீ என்னை வந்து மக்கள் இடத்துல போய் அறிமுகப்படுத்து என்னை வணங்க சொல்லி அறிமுகப்படுத்து மக்கள் இடத்துல போய் சொல்லு அல்லா கட்டளையிடுறான் நான் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன் இதை அப்படின்னு நபிசுல்லாஸ்லாம் உறுதியாக இருக்கிறார்கள் அவர்களுடைய அந்த ஸ்டாண்ட்ல அவர்களுடைய அந்த நிலையில் உறுதியாக இருக்கிறாங்க உடனே நபிசுலாஸ் சொல்றாங்க நீங்க வந்து இதை ஏற்றால் இம்மையிலும் மறுமையிலும் எது லாய்லாவ இல்லாவை ஏற்றுக்கொண்டீங்கன்னு சொன்னா இம்மையிலும் சிறப்பாக அல்லா வச்சிருப்பான் மறுமையிலும் அல்ல உங்களை சிறப்பாக வச்சிருப்பான் இல்ல நீங்க ஏத்துக்கலன்னு சொன்னா இதை நிராகரிக்கீங்க என்னை எதிர்த்துக்கிட்டே தான் இருக்கிறீங்கன்னு சொன்னா உங்களுக்கும் எனக்கும் இடையில் அல்லா ஒரு முடிவை ஏற்படுத்தும் வரை ஒரு தீர்மானத்தை ஏற்படுத்தும் வரை நான் அமைதியாக இருப்பேன் அப்படிங்கிறான் எந்த அளவு மோசமான ஒரு முறையில வந்து ஒரு டீல் பேசுறாங்க பொண்ணு வேணுமா காசு வேணுமா எதுக்காக ஒரு இறைவனை வணங்குங்கடா தோன்றதெல்லாம் வணங்காதீங்கடா அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க வைக்கக்கூடிய டீலை பாருங்க இந்த மாதிரி மோசமான முறையில பேரம் ஆசை காட்டுறது அன்பு வார்த்தைகள் காட்டுறது இந்த மாதிரி பண்றாங்க அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா குறைசுகள் வந்துட்டு திரும்ப சொல்றாங்க திரும்ப என்ன பண்றாங்க நபிசலாசிரம் வந்துட்டு திரும்ப திரும்ப திரும்ப இதே மாதிரி தான் செஞ்சுக்கிட்டே ஒரு கட்டத்தில் வந்துட்டு அவர்கள் இந்த குறைசி காஃபீர்கள்லாம் என்ன அம்மா சொல்றாங்க ஏன் ஓகே நீ சொல்றீங்கள நீங்க நீ சொல்ற நான் ஏத்துக்கிறோம் பாரு நாம இந்த சிட்டியில இருக்கிறோம் மக்காவோட சிட்டி மலைகளுக்கு நடுவில் இருக்கு நம்ம இந்த குறுகிய பகுதியில் இருக்கிறோம் இந்த குறுகிய நில நிலப்பகுதியில் இருக்கிறோம் இந்த மலையெல்லாம் நவுத்த சொல்லு அல்லாவை விசாலமாக்க சொல்லு சிரியாவில் இருக்கிறது போலவும் ஈராக்கில் இருக்க போலையும் நதியை ஓட சொல்லு மக்கால நான் வந்து அல்லாவை ஏத்துக்கிறேன் என்ன மாதிரிலாம் சொல்றேன் நவுத்த சொல்லு எந்த அல்லா உனக்கு இந்த இடத்தை ஆக்கி கொடுக்க சொல்லு நல்லா தாராளமா வர செய்ய குசைபின் கலப் அப்படிங்கிற நம்ம குசையை பத்தி முன்னாடியே பார்த்தோம் அந்த குசையை வந்து எழுப்ப சொல்லு அல்லாவை அவருடைய கபர்ல இருந்து எழுப்பி அவர் சொன்னா நாங்க கேட்கறோம் அவருதான் அவர் சொன்னா கேக்குறோம் அவரை சொல்ல சொல்லு அப்படின்றதுக்கு நபிசலால் சொல்றாங்க திரும்ப அதேதான் சொல்றாங்க நீங்க இந்த களிமாவை ஏற்றுக்கொண்டீங்கன்னு சொன்னா இன்மையிலும் வெற்றி மறுமையிலும் வெற்றி ஏற்றுக்கொள்ளலன்னு சொன்னா உங்களுக்கும் எனக்கும் இடையில் அல்லா ஒரு தீர்மானத்தை கொண்டு வர நான் அமைதியா இருப்பேன் அப்படிங்கிறாங்க அடுத்தது சொல்றேன் பாருங்க ஓகே இதெல்லாம் முடியாதா அப்ப அல்லா வந்து ஒரு மலக்க இறக்க சொல்லு அல்லா குரான சொல்லி காட்டுறா அதெல்லாம் ஒரு மலக்க இறக்க சொல்லு அவர் என்ன பண்ணணும் உனக்கு செல்வமா கொண்டு வரணும் காசா கொண்டு வரணும் நீ ஏழையா இருக்கிற அவர் அவர்களிடத்துல பின்பற்ற தகுதியானவர்கள் யாராக இருந்தாங்கன்னு சொன்னா அந்த நேரத்துல நல்ல பணம் இருக்கணும் பெரிய பணக்காரன் சொன்னாதான் கேட்பாங்க இன்னைக்கே நடக்குது இல்ல பணக்காரனுடைய பணக்காரனுக்கு ஒரு நீதி ஏழைக்கு ஒரு நீதி இருக்குது இல்ல அது போல வரணும் உனக்கு பணமா கொண்டு வந்து இருக்கலே ஒன்னுதான் இருக்கல பெரிய பணக்காரர் ஆக்கணும் அப்ப அதே உனக்கு சொர்க்கத்தில் அளிக்கப்பட்ட வாக்களிக்கப்பட்ட அந்த விஷயங்கள் நபிசுலாசனம் சொர்க்கத்தை குறித்து சொல்லக்கூடிய அந்த சுப செய்திகள் சொல்லக்கூடிய அந்த பல வகைகள் அந்த கணிகள் இதெல்லாம் வந்து அந்த மலக்கு கொண்டு வரட்டும் அதுக்கப்புறம் நாங்க நம்புறோம் அப்படின்னு சொன்ன பிறகு நபிசுலாவசனம் திரும்பவும் அதே ரெஸ்பான்ஸ் நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னு சொன்னா இம்மையிலும் வெற்றி அடைவீர்கள் மறுமையிலும் வெற்றி அடைவீர்கள் இல்லைன்னு சொன்னா உங்களுக்கும் எனக்கும் இடையில் அல்லா ஒரு தீர்மானத்தை கொண்டு வரை நான் அமைதியாக இருப்பேன் அப்படிங்கிறாங்க அடுத்தது பாருங்க இதெல்லாம் முடியாதா அப்ப நீ சொல்றீல தண்டனை அல்லா வந்து உங்களுக்கு மறு மேல கொடுப்பான் தண்டனை அல்ல வந்து லூத்தலசத்துடைய சமுதாயத்தை எப்படி அழிச்சான் நூவலஸத்துடைய சமுதாயத்தை எப்படி அழிச்சான் அப்படின்னு சொல்லக்கூடிய தண்டனைகள்லாம் இருக்குல்ல அந்த தண்டனை எல்லாம் கொண்டு இதெல்லாம் உன்னால கொண்டு வர முடியல தண்டையவாவது எங்க மேல இறக்கு தண்டனை இறக்கணும்னு சொன்னா நாங்க வந்து பாத்துக்கிறோம் நீதானப்பா சொல்ற ஏத்துக்காத மக்கள்லாம் அல்லா அழிச்சான்னு அப்ப அதே தண்டரை எங்க மேல கொண்டு வரும்போதுன்னு கொண்டு வா அப்படின்னு சொல்லுவது திரும்ப சொல்றாங்க இது வந்து அல்லாவோடைய விருப்பம் இது என்னுடைய விருப்பம் கிடையாது அல்லா தான் நாடியவரை தண்டிப்பான் தான் நாடா நாடியவருக்கு இன்னும் காலவகாசம் கொடுப்பான் அப்படின்னு நபிசுரா சொல்றாங்க அப்ப உடனே அந்த குறைசிகள் சொல்றாங்க இவ்வளவு கேட்கறமே ஏன் அல்லா வந்து இதுக்கெல்லாம் உனக்கு பதில் தெரல இத்தனை கேள்விகள் கேட்கறால நாங்க மாறி மாறி மலையை நவுத்துங்கிறோம் நதியை கொண்டு வாங்குறோம் குசை பின் கலபை எழுப்புங்கிறோம் மழைக்கு இறக்குங்கிறோம் சொர்க்கத்துல இருக்க கொண்டு வாசை கொடு தண்டனையை கொடு இவ்வளவு கேட்குறமே உனக்கு வகி அனுப்பக்கூடிய அல்லா வந்து ஏன் வந்து இதெல்லாம் வந்து உனக்கு வந்து பதில் சொல்லலை அப்படின்னு கேட்குறாங்க உடனே வந்து நபிசிலாசன் எவ்வளவு வேதனையான எவ்வளவு வேதனையான ஒரு விஷயமாக இருக்கும் அவ்வளவு வேதனை சொல் வேதனைப்பட்டு நபிசிலன் சொல்றாங்க இதெல்லாம் கேட்டுட்டு நான் விசுவாசு திரும்ப திரும்ப இதே ரெஸ்பான்ஸ் தான் பண்ணுறான் சொன்னீங்கன்னா வெற்றி அடைவீங்க இல்லைன்னா உங்களுக்கும் எனக்கும் மத்தியில அல்லாவை தீர்ப்பளிக்கும் வரை நான் அமைதியா இருப்பேன் அப்படின்னு சொல்லிடான் திரும்ப உடனே எல்லாரும் போன பிறகு இதெல்லாமே போன பிறகு அந்த நபர்ல குறைசிகளில் வந்து ஒருத்தர் சொல்றான் இதெல்லாம் உனக்கு யார் சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு தெரியும் நீ இன்னும் இப்ப குரானுன்னு சொல்றியே இதெல்லாம் உனக்கு யார் சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு தெரியும் எனக்கு எமாமா அப்படிங்கிற நகரத்தில் வந்துட்டு அரகமான்னு ஒருத்தர் இருக்கிறாரு அவரு தான் வந்து இதெல்லாம் உனக்கு சொல்லி கொடுக்குறாங்க எனக்கு தெரியும் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவதூற சொல்லிட்டு இவங்க எல்லாம் கிளம்பிடுறாங்க இந்த குறைசிகள் பேரம் பேச வந்து ஆசை வார்த்தைகள் காட்டி நபிசிலாவசத்துக்கு இந்த மாதிரி சலுகைகள் தரேன் இது தரேன் இது தரேன்னு சொன்ன எல்லாமே சொல்லிட்டு கிளம்பின பிறகு அப்துல்லாபின் உமையா அப்படிங்கிறவன் என்ன பண்றான்னு சொன்னா இந்த அப்துல்லாபின் உமையா அப்படிங்கிற எல்லாரும் போன பிறகு அவன் மட்டும் திரும்ப வரான் நபிசுலாசத்துக்கு சந்தோஷம் அல்ல உள்ளத்துல மாற்றத்தை போட்டாம்பல கிதாயத்து கிடைச்சிருச்சு போல இவன் மட்டும் வரா நம்ம இவ்வளவு ஊதியா இருக்கு பார்த்துட்டு அப்ப உண்மையான இறைவனை தான் அவர் சொல்றாரு நம்ம ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏத்துக்க வராம் போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நபிசுலார் சந்தோஷப்படுறான் வந்து என்ன பண்றான்னு சொன்னா இந்த மடையான பாருங்க இந்த மடையை என்ன சொல்றான்னு சொன்னா இங்கிருந்து வானத்துக்கு வரைக்கும் ஏணி வச்சு நீ ஏறி போய் அல்லாவடத்துல போயிட்டு நீ என்ன பண்ணணும் அல்லாவடத்துல கையெழுத்து வாங்கிட்டு வரணும் நீ தான் அல்லாவுடைய நபீனை அதுவும் நீ வறுமோசுமா வரக்கூடாது நாலு மழக்கோட சாட்சியோட வரணுமாமா ஏணி வச்சு இங்க இருந்து ஏனி அவர் பார்க்கணுமாமா என் கண்ணால் பார்க்க வேண்டும் இந்த ஹதீஸ்ல வருது என் நான் பார்க்கணும் ஏனி வைத்து நீ போய் அல்லாட்ட சைன் வாங்கிட்டு நாலு மழக்கு விட்னஸ் சாட்சிகளோட வரணும் இப்படியெல்லாம் வந்தாலும் நீ நபீன் நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படிங்கிறான் இதெல்லாம் செய்ய செஞ்சாலும் நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படிங்கிறான் இந்த மடைய எவ்வளவு வேதனையாக இருக்கும் நபிசிலாவஸத்துக்கு அப்ப ஏக இறைவனை ஏற்றுக்கொள்ளுங்க தனக்கு தோணியதை கண்டதை தோன்றுவதை நினைத்ததை பார்ப்பதை எல்லாத்தையும் வணங்காம ஏக இறைவனை பார்த்து வணங்குங்க அப்படின்னு சொன்னதுக்கு இவர்கள் சொல்லக்கூடிய ரெஸ்பான்ஸ் இந்த மாதிரி அப்ப நபிசிலவாலசன் கவலையோடு திரும்ப போனாங்க அப்போ நம்ம இப்போ ரெஸ்பான்ஸ் அதாவது பதினோரு பதினோரு வகையான ரெஸ்பான்ஸில் வந்து நம்ம ஏழு வகையான ரெஸ்பான்ஸ் பார்த்துருக்கோம் இன்ஷால்லா அடுத்த அமர்வுகளில் வரக்கூடிய என்னென்ன அவர்களுடைய எதிர்வினைகள் என்னென்ன இருந்தது அப்படிங்கிறத பார்ப்போம் எல்லாம் வந்து சொன்னதையும் கேட்டதையும் அமல்படுத்தக்கூடிய இந்த போனில் கேடுகட்ட குணங்களெல்லாம் இவர்கள் எப்படியெல்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ணாங்களோ அது குணங்கள் அல்லாமல் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு தியாகத்தில் இருந்த சகாபாக்களை போல நம் அனைவரையும் ஆக்கி வேண்டும் என்று இன்றைய உரையை முடித்துக் கொள்கிறோம் வாகன தாமல் அஸ்லாம் வலைக்கம் வராய்